இப்பொழுது புதிய சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டர் இயேசுதாசன் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று மதவாதிகளும் சன்மார்க்கவாதிகளும் பாவிகளும் சப்பானிகளும் வியாதியஸ்தரும் அறிய ஆசைப்படுவதுண்டு ஆனால் எப்படி தேடினால் இவர்களுக்கும் அவர் தென்படுவார் என்பது பற்றி வேதத்தின் அடிப்படையில் வசன ஆதாரத்துடன் தேவ செய்தி அளித்து யாவரையும் மகிழ்விப்பார்கள் யாவரும் தேவாசிர்வாதம் பெற்று கடந்த செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுடைய பரிசுத்தன்சருக்கு மயமண்டதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த பரிசுத்தனிலும் தேவனுடைய திருப்பாலும் கடந்து வந்து கத்திரை ஆராதித்து மிகப்படுத்தும் முடியாக தேவன் நம்ம எல்லாருக்கும் அல்ல நல்ல கருமிக்காக நம்ம ஆண்டவரை போத்திரிப்பமாரு அல்ல இல்லையா அல்ல இல்லையா அல்ல இல்லையா பாவத்தின் அடிமைத்தனத்தெல்லாம் இருந்தோம் சாத்தானுடைய சிறையிருப்புகளாக இருந்தோம் பாதாளத்தின் வாசல்ல இருந்தோம் அன்றவராகிய தேவன் நமக்கு மேல் கொண்ட தைவனாக இறக்கத்தினாலும் விழாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை அவைகளாக விடுதலை ஆக்கி நான் விடுதலையோடு கத்திரை ஆராதிச்சு தேவனருடைய நல்ல கிருமைக்காக நாம் தேவனை சோதனைப்போமாக என்றும் உங்கள் மத்தியில் வைக்கும் முடியாக தேவன் அருள்கின்ற தேவனுடைய வாக்கியங்களை நாம் சுருக்கமாக தியானிச்சேன் கத்திரி சமூகத்தில் ஜபத்தோடு காணப்படுவோமாக எடுத்த வேலை வாக்கியங்களை தேவனுடைய பிள்ளைகள் வேகமாக வாசிக்கலாம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை நமர்வாய் மைக்கில வாசிக்கலாம் அவர் எரிகோவில் பிரதேசித்து அதன் வழியாக நடந்து போவதில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான் என்ற சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை வேறினால் தேவனுக்கு மகிழ்மை உண்டாவதாக வழியாக போய்கொண்டிருந்த போது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை உண்டாயிட்டிருந்தால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் அவரை பற்பல வகையிலே அவன் அவர் பல அற்புதங்களை செய்கிறார் செய்கிறார் நன்மையான செய்கிறார் என்றும் கேள்விப்பட்டான் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு உண்டாயிற்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை வேடினான் என்று இந்த திருவாக்கு சொல்கின்றது அருமையான தேவரிட பிள்ளைகளை இந்து தேவனை ஆராதிக்கிற மக்கள் பெருமிழியான பூமியில் இருக்கின்றார்கள் ஆனால் யோசு எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள் அவரை ஒவ்வொரு நேரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சில சாதாரண மனிதனை போல அவர் எண்ணிருக்கின்றார்கள் தாங்கள் கேட்டுக் கொள்கிற போது கொடுக்காவிட்டால் தங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் பாருகி வந்துவிட்டால் அவர் வாயில் வந்தபடியெல்லாம் பேசுகிறவர்களும் அவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களும் இருக்கிறது நாம் இன்று காணுகின்றோம் ஆனால் இந்த சகைவுக்கு என்ன என்ன உண்டாயிருக்கின்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும் என்று வகை தேடினால் காரணம் என்ன என்றால் அவர் குள்ள மனிதனாக இருந்து அந்த தனத்து அவரை பார்க்க ஏற முடியும்படினால் இறங்குவே தங்க வேண்டும் என்றார் அவர் சீக்கிரமாக இவர் பாதியான மல்சனத்தில் தங்கும்படி போனார் என்று முறமுறுத்தார்கள் நின்று கற்களை வேண்டவரே ஆசிரியர்களில் பார்வையை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவரத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கின உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார் இப்படி நாம் இங்கே பார்க்கின்ற காரியம் என்ன என்றால் இவர் மருத்துவமனை ஒழிந்து அவரை பார்க்க உதவி அடினால் அவருக்கு ஆலோசனை வந்தது மரத்தில் ஏறி மரத்தை கிடைக்குள்ள ஒழித்துக் கொண்டிருப்போம் இயேசு நம்ம பார்க்க கூடாது அங்கே பின்பற்றி வருகிற மக்களும் நம்ம காணக்கூடாது என்று இதுவரைக்கும் அவரை யாரும் அறியவில்லை அவர் ஏதோ அதாவது அன்று அண்டவராக சீரடத்தில் கேட்டா இருப்பாரு அதாவது நான் இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறேன்னு ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் அறிந்திருக்கிறார்கள் என்று கண்டு ஜீவத்தை நன்கு அறிந்திருந்த போதிலும் அவர் இன்னாரென்று அறியாமல் இருந்தார்கள் ஒரு தீர்க்கேவன் என்று அறியவில்லை நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் பதினோரு பேரும் பேசுகொண்டிருந்தார்கள் தேவடய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் அருமையான தேவடை பிள்ளைகளை தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவு ஒரு மையனுக்கு வேண்டும் என்றால் அவன் தேவ தரிசனமுடையாக இருக்க வேண்டும் தேவனை தரிசித்தவனாக இருக்க வேண்டும் அவன் தேவனை பார்ப்பவனாக இருக்க வேண்டும் அந்த அறிவு இருந்தால்தான் இவர் யார் அவர்களின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவரை எப்படி தோல்வி செய்ய வேண்டும் என்னுடைய ஜீவத்தை எப்படி நிலை அவர்களுக்கு ஏற்படும் கருத்திற்கு முன்பாக பணியிடக்களவோ வாருங்கள் அவருக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட முகாமரிய சகைவுக்கு எங்க உண்டாக்கி எப்படி பெற்றவர் என்று பார்க்க வேண்டும் ஒரு மரத்தில் பார்க்கவில்லை கூட வந்த ஜனங்களும் அறிந்திருக்கவில்லை ஒளிந்திருக்கிற சகை பார்த்து அழைக்கிறார் சீக்கிரமா இறங்கிவோம் இன்றைக்கு நாம் எண்ணிக்கை தங்க வேண்டும் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று ஆண்டோர் சொன்னார் சகை கேட்டுவிடனே இவர் மனிதன் அல்ல என்று தெரிந்து கொண்டான் எங்கே நம்மை பற்றி இவருக்கு எப்படி தெரியும் இவர் மனிதன் அல்ல என்று புரிந்து கொண்டான் இப்பொழுது இவரை அழைத்துக் கொண்டு போகிறான் ஜனங்கள் எல்லாம் என்ன அணுகிறார்கள் பாவியான ஒரு மனிதனோடு இவர் போகிறார் இந்த நிதிமா நீதிமான் என்றுதான் கடவுளும் அறிவில்லை வரி என்றால் அடையாளமான வரி வசூல் பண்ணுகிறார் அனைவரால் ஜனங்களான அவனை சமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய சகை என்ற வாழ்க்கை இருந்தது அவன் ஒரு ஐஸ்வர்யவான் இப்படி சம்பாதித்து ஐஸ்வர்யவான அப்படிப்பட்ட மனிதனே Yes, I like it, God. Hallelujah. Hallelujah. hallelujah. Yes, everybody, God, you'll be there, God, and you'll be there. I don't know. அடுத்த வார்த்தை என்ன சொல்லு கர்த்தரை நோக்கி கர்த்தரை என் ஆசைகளில் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் நான் ஒரு விதத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கின கொண்டால் நாகத்தரையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார் அவர் ஆண்டவர் என்று அறியக்கூடிய அறிவுகளுக்கு வந்துவிட்டது அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட அவர்கள் காண வேண்டும் என்று எதிர்பார்த்த செய்ய இப்போது இவர்கள் நீதிமன்றம் மாத்திரமல்ல இவர்கள் தீர்க்கு தரிசி மாத்திரம் இவர் ஆண்டவன் என்று அறிந்து கொண்டான் இல்லையா அறிந்து கொண்டுதான் பாவ அறிக்கை செய்கிறதை நாம் காண்கின்றோம் எளிமையான செய்ய மாட்டேன் நான் அநியாயமான காரியம் எது செய்திருந்தாலும் சரி அவைகளை நான் திரும்ப செலுத்தி விடுகிறேன் அவைகளை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவன் பாவ அறிக்கை செய்கிறான் அன்றை விட அநியாயமா வாங்கியிருந்தால் திரும்ப கொடுத்து விடுகிறேன் திரும்ப செலுத்துகிறேன் என்றெல்லாம் அவன் அங்கேயே புலம்புகிறான் பாரு சென்றார் இயே அவனை நோக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிக்கும் வந்தது இவனும் ஆதரகாமு குமாரனாக இருக்கிறானே இறந்து போனதே தேரவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் மகிமை உண்டாவதாக அவரை என்று அவன் அறிந்து கொண்டான் ஹலோ எப்படி பண்றவர் அவர் இந்த புகழ நன்மைகள் பாருங்க கண்ணூர் சங்கல் கூட்டணி நடந்தது என்றால் அவருடைய பேர் இந்த பெருமிடம் அற்புத பெருமிடம் நாள் இதுவே அற்புதங்களை காணும் நாள் இல்லை என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் சோரொட்டிகளை பார்க்கிறோம் அல்லவன் அதாவது அற்புத நாள் அற்புதங்களை செய்கிற தேவன் இங்கே கிரிய செய்கிறார் வாருங்கள் இந்த சகை எப்படி கண்டார் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை அடிக்கட்ட போது வீட்டுக்கு ரச்சி போட்டது என்ன சொன்னார் இன்றி மனிதனுடைய பார்க்க வேண்டும் இயேசுவார் இயேசுக்காக வாழ வேண்டும் என்று எண்ணி விட்டார் ஆண்டவர் இதனுடைய பாவங்களை மன்னித்து அவர் ரச்சகர் என்று அவன் அறிந்து கொண்டான் என்று நாம் காணுகின்றான் அவன் இயேசுவை பார்க்க விரும்பினால் ஏசுவை பார்க்க விரும்பினால் அவருடைய வீட்டுக்கு அவளுக்கு மாற்றம் இல்லை அவருடைய அன்றைய ரக்ஷிப்பு உண்டாயிற்று என்று நாம் காணுகிறோம் ஏசுவை ரெச்சகர் என்று அறிந்து கொண்டான் ஏசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடின இந்த சகை வீட்டில் இருந்து கொள்ளவில்லை அதற்காக பிரயாசப்பட்டான் கலந்து சென்றான் மரத்தில் ஏறினான் ஒரு பெரிய மனிதன் ஒரு பெரிய பவக்காரன் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் இவன் யாருக்கும் தெரியாமல் மரத்தில் ஏறுகிறான் அவனுடைய பிரயாசத்தை பாருங்க பிராசம் இயேசு காண வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும் என்று விரும்பி மனத்தின் கிளைக்குள் ஒழிந்திருந்து அவன் மட்டும் அவரை பார்க்குள்ளார் சென்று இந்த வீட்டுக்கு இன்றி வெற்றி போன்ற இவன அவர் ஆபரக இருக்கிறானே என்று சொன்னார் அருமையாளர் தேவையுடைய பிள்ளைகளை நமக்கு இருக்க வேண்டிய வாஞ்சல் என்ன கருத்தரை ஆராயிக்கின்றோம் ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்த பக்தர்கள் என்ன சொன்னார்கள் என்றார் அவர்கள் கொண்டு போட்டாலும் அவர் மேலேயே நம்பிக்கையா இருப்பேன் அவரே என்னுடைய ஆண்டவரை நம்பிய பிள்ளைக்கு இப்படி ஆயிற்று என் குடும்பத்தில் இப்படி ஆயிட்டு இப்படி நஷ்டம் உண்டாயிற்று என்னுடைய சரீரத்திலே நோய் உண்டாயிற்று எனக்கு நெருக்கி வந்துட்டு ஏழைக்கு பிரச்சனை வந்துட்டு அந்த கடவுளை தேடி என்ன பிரயோஜனம் என்று எண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஏசுவை காணாதவர்கள் ஏசுரை கண்டவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் அவர் யார் அவருடைய தன்மை என்ன அவருடைய நிலைமை என்ன என்று புரிந்து கொண்டவர்கள் சிறந்து கொள்ள மாட்டார்கள் அவர் செய்கிறால் நன்மைக்கு எதுவாகவே இருக்கும் என்றுதான் அவர்கள் முடிவு செய்வார்கள் நாங்கள் ஊழிய ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் மாலையில இன்னிலிருந்து கன்வெட்டான ஒரு வீட்டை ஜெபம் என்ன போனோம் நான்து நேர் ஜெபம் என்ன போன போது ஒரு வயலுக்கு காலில் முழு வைத்து காலு சந்திக்க ஆகி ஒரு காலு எடுத்தாது அப்படி இருக்கிறான் தகப்பனார் இறந்து விட்டார் போலீஸ்காரா இருந்து இறைய பையன் இருக்கிறான் அந்த அம்மா உதவு இந்த பையனை படிக்க வைத்து இவனை ஆளாச்சி நாம் அதாவது குடும்பத்தை காப்பாற்றலாம் என்று எண்ணிருந்தாரு பத்தாம் வீட்டுக்கு சென்றோம் சென்று கவர்மெண்ட் போறதோ அந்த அம்மா சொன்னார் ஏதா ஐயா தம்பி பெயலாகிவிட்டானே என்று சொன்னார்கள் பாஸ்வரே சொன்னார்கள் நல்ல கே தான் இருக்கோமா அது அவர்கள் ரொம்ப விசாரணமாகிவிட்டது பையன் புயலாகிவிட்டான் என்று சொல்லுகிறோம் நன்மையாக இருக்கும் என்று சொல்லுகிறார்களே அது எப்படி நன்மையாக இருக்கும் அது கடவுளை கும்பிடுகின்றோ மெய்யவன் மெய்யரவன் அல்லாதவரை கும்பிட்டோ இப்படி மெய்யவன் கத்தலாயோ சுதை கண்டுகொண்டோ எங்களுக்கு இப்படி வர வேண்டுமா இப்படி எங்கள் இருக்குமா என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஜெவம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் வருத்தத்தோடு எங்களை மறுநாள் காலையில அந்த அம்மாவுக்கு தம்பி அந்த பையனுக்கு மாமா வீட்டுக்கு வந்தாரு வந்து கோலன் பாஸ் பண்ணி விட்டானா என்று கேட்டார் புதன் லாஸ் பண்ணி விட்டானா என்று கேட்டார் அப்ப சொன்னாரு பெயிலாகி போயிட்டே எனக்கு என்ன சொல்லி ஒரு வருஷம் வேணா போச்சுவே என்று சொல்லி அவனை பிழைக்க வேண்டும் என்று இருக்கிறேன் செயலாகி விட்டானா ரொம்ப சந்தோஷம் என்ன சந்தோஷம் ஸ்டேட் பேங்க்ல ஒரு வேலை போயலா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல ஒரு வேலை அது காத்திருக்கிறத நான் இவர்கள் எங்க பாஸ்வேர்ட் விடுவானோடு பெயலானது ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி மறுநாள் அழைத்துக் கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்ல பீல்ட் வேலை தான் அதாவது பேங்க் வேலை அந்த வேலையில் இருந்தால் அவர் பரிசல் எழுதி அவர் பெரிய கேசியர் ஆகிட்டார் பெரிய ஆளாகி வெள்ளி உள்ள ரெண்டு வீடும் போட்டு பெரிய லெவலில் இருக்கிற சாட்சிகள் வேண்டும் காரியமா நான் போனவரேன் என்ன பண்ணுவார் கோயிலுக்கு வரல இதை சொல்றீங்க ஐயா இந்த வாரம் பொழுது வேலைங்களில் ஒண்ணு இல்லை அதனால என்னத்த கோயிலுக்கு போகணுன்னு வரல இவரில் இயேசுவை காணாதவர்கள் அருமையான தேவையில்லை இயேசு எப்படிப்பட்டவர் அவர் ரெண்டவர் அவர் நோயிலிருந்து அவர் பாவத்திலிருந்து மனிதனுக்கு இருக்கிறார் வறுமையிலிருந்து ரச்சிக்கிறார் அவருக்கு என்னென்ன நெருக்கடி இருக்கிறதோ அவர்கள் அவரை ரச்சிக்கிறதே அவன் வீட்டுக்கு இயேசு வந்துவிட்டார் அந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் உண்டு இல்லையா இல்லையா சகல் இயேசுவை பார்க்க என்று விரும்பினார் அவர் எப்படிப்பட்டவரோ இப்படி அவர் ரஷர் என்று அறிந்து கொண்டார் அதிலே இவ்வளவு பெரிய பாதியாக என்னை ரட்சித்து விட்டாரே என்னை அவர் மன்னித்து விட்டாரே என்று எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று நாம் காணுகிறோம் இரண்டாவது ஒரு மனிதனை அங்கே நாம் பார்க்கின்றோம் இவன் சப்பானியான மனிதன் இவரின் ஆலயத்துக்குள்ளே போகாத ஆலை வாசலில் இருந்து மனிதன் காசு பண்ணுகிறேன் இவர்களை தூக்கி கொண்டு வந்து தேவாலயத்தின் அலங்கார வாசலில் இவர்கள் வைத்து விடுவார்கள் ஆலயத்துக்குள் போகிறவர்கள் அவன் எதற்காக என்றால் காசு வாங்குறதுக்காக இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் கற்றுட மனிதராகிய பேரோ அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தார்கள் பிரவேசிக்க போகும்போது அவர்கள் நீர் சட்டை போட்டு பெரிய ஆட்களாக இருக்கிறப்படுகிறார் அதில் நிறைய காசு தருவார்கள் என்று எங்கி பார்த்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போஸ்வரருடைய புஸ்தகம் மூன்றாவதிகாரம் ஒன்பி நேரத்திலே பேதானது சப்பானியாய்ப்பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பிச்சை கேட்கும்படி தாதோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலு வைப்பார் காசு வசூல் அங்கே ஒரு மனிதனை நான் பார்த்தோம் அவன் காசு வசூல் பண்ணுகிறவனாகத்தான் அது அநியாயமான காசு வசூல் பண்ணினான் என்று அவன் கொள்ளையான மனிதன் இவன் சப்பானியான மனிதன் அவனும் பார்க்க தைமில்லாதவராயிருந்தான் இந்த மனிதனும் ஆலயத்தில் உள்ளே போகவில்லை ஆலயத்தினுடைய அலங்கார வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவனாக சில்லரை வசூல் பண்ணுகிறவனாக இருந்தான் இப்படி அவன் இருக்கிறான் பேரவானோ அந்த வாசலுக்குள்ளே ஆலயத்தில் உள்ள பேருக்கு வந்தபோது அவரிடத்தில் ஏதாவது கிடைக்குமா லட்சுமி பற்றி அவன் கவலைப்படவில்லை தெரியவும் செய்யாது தேவனை பற்றியும் தெரியாது தேவனுடைய மனிதர்களை பற்றியும் என்று அனைவருக்கு தெரியாது அருடைய அப்படி செய்கிறார்கள் அருமையான தேவருடைய பிள்ளைகளை இந்த மனிதனுடைய பார்வை என்ன அதாவது மனிதனத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்தார் இன்று கூட்டங்களுக்கு போகிறவர்கள் எதற்கு போகிறார்கள் இவர் தேவாலயத்தில் வாசலில் தான் இருக்கிறார் எதற்கு போகிறார்கள் அதாவது பத்திரிகையில பயிற்சி என்றால் கட்டி கரைஞ்சது கண்பாடு வந்தது அதாவது பெருவாசல அதாவது போக்கையாக இருந்தவர்கள் கோடிஸ்வரன் ஆகிவிட்டார் என்றல்லாம் அந்த கூட்டத்துக்கு ஒரு நாள் தான் நான் போனேன் அப்படி ஆகிவிட்டு சொல்லுகிறார்கள் அல்லவா எதற்காக போகிறார்கள் ஆலை வாசல்ல வசூல் பண்ணுகிறதற்காக இந்த சகை அங்கே மனத்தில் எதற்காரு நான் இயேசுவை பார்க்கணும் அதுவரைக்கும் இருந்தா இப்படி அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அமைதி இல்லை அருமையானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற செல்வத்தினாலேயோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உத்தியோகத்தினால அதிகாரத்தினாலேயோ அவனுக்கு நிம்மதி கிடையாது அறுபடி தானே அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் தேவரிட பிள்ளைகளே இங்கே இந்த பிரவிச்சப்பாணியை தினையே சுமர்ந்து கொண்டு வந்து அந்த தேவாலயத்தின் அலங்கார வாசலில் வைத்து விடுவார்கள் உள்ளே போன்ற விடத்தில் வசூல் பாருமே எங்களை நோக்கி என்னை நோக்கி நோக்கி அவன் அவர்களிடத்தில் கிடைக்கும் என்று எண்ணி வலது கையினால் அவனை பிடித்துக்கு மனிமே உண்டாவதா நீ எதிர்பார்க்கிறவர்கள் என்னிடத்தில் இல்லை இருக்காது என்னிடத்தில் ஒருவர் இருக்கின்ற அவர் உன்னை ரசிக்கின்றவர் பிச்சை எடுக்கிற நிலையில் மாற்றி உன்னை மனிதனாக மாற்றோடு நடந்து எங்கே போன பாருங்க வாசைய உடனே அவனுடைய தூக்கிவிட்ட போது பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்த நடந்து நின்று வீட்டுக்கு போனானா நடந்து குதித்து கொண்டு பிரவேசித்தான் வெளியே இருந்தான் தேவாலயத்துக்கு வழியே இருந்தான் அலங்கார பிச்சை கேட்கிறவனாக இருந்தான் இருக்கிற தேவனுடைய மனிதன் எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது தருகிறான் நாமத்தினால நடந்தான் நடந்து தேவனை குறித்துக் கொண்டு ஆலோசிக்கு உள்ளே பிரவேசித்தான் அன்று முதல் பிச்சை எடுக்கிற வேலையை விட்டுவிட்டான் என்று நாம் காணும் அருமையான தேவையை காலம் வந்து கொண்டிருக்கின்றது தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றேன் காலம் வருகின்றது தேவனுடன் மனிதர்கள் யார் கிரங்கள் அல்லாதவர்கள் யார் ஏசுவை கண்டுகொண்டது இருக்கிறது யார் ஏசுவோடு இல்லாதவர்கள் யார் என்பதை அறிந்துவிடக்கூடிய நாட்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எல்லாரையும் பார்க்கிறது போல என்ன சொத்தானே இவர்களையும் பார்த்தான் ஏதாவது கிடைக்குமா இவர்களுக்கு வேண்டியதை சொல்லறேன் நானே ஏதாவது கிடைக்குமா என்று நோக்கி பார்த்தான் நீ விரும்புகிற வெள்ளியும் சொல்றது என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது அதை தலைவர் கோலாங்குறுத்தி எல்லாரும் கேட்டாங்க மனசுல கேட்டார்கள் அதாவது நீ எந்த வல்லமையினால் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் நான்காம் அதிகாரம் அப்போ சொல்ல பனிரண்டு வானத்தின் கிழங்கு மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாம கட்டிடப்பட வேறொரு நாம கட்டளப்படவில்லை வானத்தின் கீழே நாம இல்லாமல் வேறொரு நாம ரே கடலப்படவில்லை மனிதரை கட்டி வைத்த போது அசுத்தாது மனிதனுக்கு நெருக்கங்களை கொடுக்கிறது சென்றிருந்த அங்க சென்றிருந்த போது எங்களுக்கு தினமும் அதாவது ஓய்வில்லாத வேலை நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டார்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன்ல இருக்கிறார் அவர் மிகவும் நெருக்கப்படுகிறார் அவருக்கு கீழே ஒரு மாந்திரவாதி இருக்கிறார் மேல ஒரு மாந்திரவாதி இருக்கிறார் ரெண்டு பேரும் இந்த ஆளை தந்தரம் கொடுத்தி அவருடைய மனசுக்கு மேல இருக்கிற முஸ்லீம் கீழடிக்கி ரெண்டு பேரும் மருந்து இருக்கிறார்கள் அனைவடினாலும் அந்த ஆள் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறார் சொன்னபோது கேள்வி வர வேண்டும் என்று பார்க்கிறார் அழைத்து வரலாமா என்று அழைத்து அழைத்துவார்கள் அதை சொன்ன பயப்படுகிறார் என்ன பயப்படுகிறார் எங்கே போய்விட்டு யாரோடு பேசிவிட்டு வந்தாலும் சொல்லி வருகிறார் நீ இன்ன்தானே போய்விட்டு வருகிறார் பயம் எனக்கு பயமா இருக்க வேண்டும் ஒழுங்குக்கு பயப்பட வேண்டாம் ரசிக்கிற ஒரு அந்த இயேசுவை நீங்கள் காணும் காலங்களுக்கு நெருங்கி இருக்கிறது அனைவால் பயப்பட வேண்டாம் என்று ஆலோசனை கொடுத்தோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் பாவ அறிக்கை செய்தார் திரும்பி போகும்போது சொல்லிவிடுவானோ என்று கேட்டார் ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம் அவர் சொல்ல முடியாது ஆக போறது ஒன்றும் இல்லை அதனுடைய பெரிய சக்தி ரொம்ப இயசு நம்மோடு கூட இருக்கிறார் போகல என்று அனுப்பி வழியில் போகும்போது சொல்லியிருக்கிறார் என்னை விட்டு பய நீங்கிவிட்டது என்று பயப்படப்படுகிற சக்தி அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவது நாள் வந்தார் மூன்றாம் நாள் வந்த போது கேட்டேன் அவனே மூன்று நாளா காணவில்லை அவன் இங்கே போனான் என்றே தெரியவில்லை வேலைக்கு மூன்று நாள் வரவில்லை கீழே இருக்கிற மாந்திரவாதி அப்படி காணவில்லை மேலே இருக்கிற மாந்திரவாதி என்னை கூப்பிட்டு நீ எனக்கு என்னமோ செய்கிறான் என்று சொல்லி அவன் பயப்படுகிறான் என்று சொன்னார் வானத்தின் பூமியின் வேலை இயேசு நாம இல்லாமல் ரச்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை கட்டளை பெற்றவர் ஒருவர் அவர் ஒருவர் தான் பியாவராகி கட்டளை பெற்று வானத்தில் பூமியில் செயல் அதிகாரங்களை கொடுத்தவர் இயேசுவை அறிந்தவர்கள் அந்த இயேசு நாமத்தை சொல்லும் அவைகளெல்லாம் நிலைமரியாமல் போய்விடுகிற நாம் காண்கின்றோம் அருமையான தேவெடு பிள்ளைகளே பயப்பட வேண்டாம் பயப்படாதீர்கள் இன்று ஒரு போது காண மாட்டீர்கள் என்று சொன்னார் இந்த நாளில் நடக்கிற அரசியல் சம்பவங்களை நாம் கேள்விப்போகின்றோம் நம்ம இரட்சிக்கிற தேவை நம்மளுக்கு கொண்டு இருக்கின்றார் நம்ம வெற்றிக்குள்ள தேவ நம்ம கூட இருக்கின்றார் சாதனாக என்பவர்கள் அந்த அரசு செலுத்தின சிலையை வழங்க மாட்டோம் என்று மறுத்தப்படுகிறார் அவர்கள் அச்சினி சோழலை போடும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இவர்கள் மூன்று தேவனை அறிந்தவர்கள் தேவனை அறிந்தவர்கள் அங்கே பெரியவரைவன் சிறியவரைவன் தொடர்பூட்ட மனிதர்கள் அங்கே மேலாளம் கட்டும் போது படைகின்றார்கள் இந்த மூன்று பேரும் அப்படியே நிற்கிறார்கள் சிலை போல் இருக்கிறார்கள் அங்கே ராஜாவுக்கு கம்ப்ளைண்ட் போனது ராஜாவே நம்முடைய கட்டடங்களுக்கு இந்த மூன்று பேரும் பயப்படவில்லை கீழ்ப்படியவில்லை என்று சொல்லப்பட்டது அவருக்கு எரிச்சல் ஏற்பட்டு அவருடைய காடி மயிரெல்லாம் துடித்தது அச்சிரிச்சுடைய ஏழு மடங்கு இல்லும் ஏழு மடங்கு சூடாக்குங்க சாதாரண இந்த அக்கினி சோலைக்கும் நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் விடுதலை ஆக்க மாட்டார்கள் என்று கொட்டப்படும் நீங்கள் மறுபடியும் அது கும்பிட வேண்டும் இல்லாவிட்டால் அக்கினி சோலைக்கு எதிரேவர்கள் என்று செய்தி அறிவிக்கப்பட்டது ராஜாவே நாங்கள் இதை குறித்து உக்கத்தரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் ராஜாவுடைய கைக்கு அக்கினி சூழக்கிங்களை தப்புவிக்கா இந்து மாறாத அன்று இந்து என்னுடைய கரம் குறுகி போயிட்டோ என்று கேட்கின்றார் மேலாளம் கொட்டப்பட்டது அடிக்கப்பட்டது எல்லோரும் விழுந்து படிந்தார் என்று மூன்றுவர் அப்படி நிற்கிறார் தூக்கி அச்சினிக்குள்ளே போடுங்க அ அதாவது பராக்கிரமசாலிகளாக மூன்று பேரை போட்டார்கள் நாலாவது இன்னொரு நாடு விளாடுகிறேன் நாலு பேர் அச்சு நடுவில் விளாடுகிறார்கள் அச்சுகின்றார்கள் ராஜாவுக்கு மெய் செலுத்தது ஐயோ மூன்று பேர் எல்லவோ போட்டோம் நாலாவது அங்கி எல்லோருகிறது அவரை பார்த்தால் தேவசாயிருக்கிறது என்று அதிர்ச்சி அடைந்தான் சாதாரண வெளியே என்று கவறினார் வெளியே வந்தபோது மூன்று பேர் தான் வருகிறார் தேவனை கண்டவர்கள் இருந்தவர்கள் இருந்தவர்கள் வெளியே வந்தபோது பார்த்தான் போட்ட ட்ரெஸ் மோந்து பார்த்தான் அக்கினி வாசனை இல்லை மயிரில் ஒன்று கருகவில்லை சட்டத்தை மாற்றி அமைத்தான் சாதாரண மிஸ் ஆகாமே வணங்குற தேவனே தேவன் அவர்தான் தேவன் அவர்தான் ரட்சிக்கின்றவர் அக்கினி சூழல் என்று ரட்சித்திருக்கிறாரே எவ்வளவு பெரிய தேவன் இவரை உணங்காலெல்லாம் எருக்களமாக்கப்படும் என்று சட்டத்தை மாற்றி அமைத்தான் மூன்று அதிகாரம் வாக்கியத்தில் அவன் சொன்ன வாக்கியத்தை பாருங்க தானியல் மூன்ற அதிகாரம் அதனால் சாதரா தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டிக்கப்பட துண்டிக்கு துண்டித்து போடப்படுவார் அவன் வீடு எரிக்கமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது சுதமா ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்ற அருமையான நாட்டில் நெருக்கடிகள் வருகிறதா இதில் வச்சுராய் கண்ட நம்மோடு கூட தேவன் இருக்கிறா என்கிறது ஜாதிகள் அறிய ராஜாக்கள் அறிய அதாவது அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற தெரிந்து கொள்வதற்கு வைிருக்கும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆரா இதை செய்திருக்கிறார் சட்டம்மைக்கடும் தேவனை ஆதிக்காதவர்கள் யார் யார் உண்டோ அவர்களின் வீடுகளெல்லாம் ஏற்களமாக்கப்படும் என்ற சட்டம் மாற்றியமைக்கப்பட்டது அருமையான தேவையான பிள்ளைகளை இந்த காலத்தில் உள்ள நெருக்கடிகளை குறித்து அவர் தான் காணுகின்றோம் வழிபட போகிறார் மூன்று பேர் அல்லவா தூக்கி போட்டோம் நாலாவது ஆள் உலாகுகின்றது ஒருவரை அல்லவா சிறையில் அடைத்தோம் இன்னும் பலரங்கி இருக்கிறார்கள் இது தெரியத்தக்கதான காலம் வருகிறது நாம் ரெடியாக இருக்கிறோம் இருப்போம் அருமையான இந்த சகை என்ன கண்டுகொண்டார் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகையடி வருகிற காணும்போது இந்த பாவியான மனிதனோடு இயேசு சொல்லுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள் தோஷித்தார்கள் ஆனப்படி இல்லாத அருமையானவர்களே இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உலகத்தில் ஏராளமான பெயர் இருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் நாம் இயேசுவை கண்டுகொண்டோம் நம்மோடு கூட இருக்கிறார் திருச்சபைக்குள்ளே வந்து கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவைய பிள்ளைகளும் என்ன அந்த அனுபவத்தை நீங்கள் அடையாமல் இருந்தால் பர்சுத்தாய்ப்பிருந்தால் கூட தரிசிக்க வேண்டும் ஆசையா இருந்தான் காண வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அந்த இயேசுவானவரை காண வேண்டும் என்று விரும்பினான் அந்தவருடைய வீட்டுக்கே சென்று விட்டார் அவர்கள் அவருடைய வீட்டுக்கே சென்றார் அங்கிலிருந்து அவருடைய வாழ்க்கையில குறைபாடு நீங்கி அவருக்கு ஒரு ஏக முதல்வனாகி ஈசாக்கு ஜமிிக்கப்பட்டால் பிறந்தார் என்று நாம் காண்கின்றோம் அருமையான தேரோட பிள்ளைகள உங்களுடைய ஜெப விலையில பெருமையாக கனிமூடி மௌனமாயிராதபடி உங்களுடைய ஜெபவெளையில ஏதோ ஜெபமடினா எழுதி போறோம் என்று எண்ணாதபடி உங்களுடைய ஜப விலையில இன்று என்னுடைய இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டும் இடைவெளியில அவருடைய மெல்லிய சட்டத்தை நான் கேட்க வேண்டும் அவருடைய வல்லமையினால் நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நான் தேவசமத்துக்கு செல்ல வேண்டும் அதற்காக முயற்சி வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் ஏதோ கடமைக்காக ஜவமிடவில்லையே என்று ஓடி போய் நாலு வார்த்தை கொடுமுடும் சொல்லிவிட்டு எழும்பி போகிறது அல்ல வேதத்தை தியானம் பண்ணும் போது நின்று இன்று பைபிள் படிக்க வேண்டுமே தூங்க போகிறதுனால பைபிள் படிக்க வேண்டும் என்று நாலு வசனத்தை மூடி போட்டு போகிறது அல்ல ியாவி சொல்லுகின்ற மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்ணை திறந்துவிடும் வேதத்திலே மகத்துவம் இருக்கிறது இந்த மகத்துவமான செயல்களை நான் காணும்படியாக என்னுடைய கண்ணை திறந்துவிடும் என்ன போல நம்முடைய வேதத்தை வாசிக்கும் போது வேதத்துக்குள்ளே வேதத்துக்குள்ள மகத்துவம் அடங்கியிருக்கிறது இந்த வேதத்துக்குள் அடங்கியிருக்கிற இயக்க மகத்துவங்களை நம்ம காணுவதற்கு பிரயாசப்பட வேண்டும் அந்த சகை அவரை காணுவதற்காக அவரை பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டான் கண்டுகொண்டான் அவர் எப்படிப்பட்டவர் என்று கண்டுகொண்டான் அவன் எதிர்பார்த்த பிரகாரமா அல்ல அதற்கு மேலாக அவரை அவன் நாம் காண வேண்டும் அல்ல இல்லையா அருமையான தேவையான எப்படிப்பட்டவர் நம்முடைய கஷ்டத்தை நீக்க முடியுமா இவ்வளவு பெரிய பாவத்தை அவர் மன்னிக்க முடியுமா இந்த நோயை குணமாக்க முடியுமா இந்த காரியத்தை அவருக்கு செய்ய முடியுமா இதை ரொம்ப என்பதை நிலையை நான் காணும் போது அதை விட மேலானவைகளை அவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் புரிந்து கொள்ளலாம் அதை நான் அடிக்கடி சொன்னேன் இல்லவா கோயம்புத்தூர்ல டிக்கெட் எடுத்து நைட்டு பயணம் பத்து மணிக்கு வண்டியேறி நாங்கள் பயணப்பட்டு வருகின்றோம் பயணப்பட்டு வருகின்றோம் அதாவது நாங்கு நேரிக்கு அந்த பக்கத்தில் பெருமளஞ்ச இடத்துல பஸ் வரும்போது நான் விழித்து பார்த்தேன் விடிந்து விட்டேன் சிறிய ஜெவம் மொழி ஆண்டவரில் பயணப்பட்ட எங்களை நீர் பராமரித்து இதுவரைக்கும் கொண்டு வந்த நன்றி என்று நான் கண்ணை முடிஞ்சபோது பசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு மயமாக அந்த பஸ்ஸோடு சேர்ந்து பறந்து வருகிறது நான் கண்டேன் என்று எனக்கு தெரியாது நான் கண்ணை முடியும் போது ஒரு பெரிய அக்கினி கோலம் பறந்து வருகிறது போல எனக்கு தெரியுது திருப்பை கூர்மையாக பார்க்கும்போது அது பார்ப்பதற்கு அழக வர்ணிக்க முடியாத அழகுடையதாக அதனுடைய மூகசாயல் இருந்தது அதனுடைய உடம்பெல்லாம் அக்கினி படி போல இருந்ததுதான் எனக்குள்ளே சத்தம் உண்டானது பரிசுத்தாது பாதுகாக்க முடியாத பசங்க புறப்பட்டதிலிருந்து உங்களோடு கூடவே அவர் வந்து கொண்டிருக்கிறார் அதிலிருந்து நான் எந்த பயணம் செய்தாலும் கூட இருக்கிறார் இருக்கிறார் என்று பார்க்க வகையின் சகை அவர் ரட்சகர் எவ்வளவு பெரிய பாலியும் அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் கூப்பிட்டார் அவரை அவர் ரசிக்கிறார் என்று தெரிந்து கொண்ட இரண்டாவதாக சஞ்சீதம் அறுபத்தி மூன்றாம் சஞ்சீதம் இரண்டாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கு தேவனுடைய மனிதனாக செஞ்சதற்காக நான் பார்க்கின்ற இப்படியே பார்க்க ஆசையா இருந்தேன் உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் உண்மைத்தான் பார்க்க நான் ஆசையா இருந்தேன் ஆனால் உண்மை பார்க்க ஆசையா இருந்தே நான் எதை கண்டேன் என்றால் நீங்கள் வல்லமையுடையவரும் மகிமையுடையவரும் என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று பார்க்க வேண்டும் என்று விரும்பிய சகைவுக்கு எச்சகனாக வெளிப்பட்ட தேவன் ஆகிய தாவது ராஜாவுக்கு வல்லமை உள்ளவர் மகிமை பாண்டிய தேவன் என்கிறதை கண்டார் பரிசோலத்தில் இன்றைய மக்கள் எதற்காக கூடுகின்றார்கள் இந்த தாவிதராஜாவுடைய ஆசை என்ன அவர் எதற்காக வீட்டை விட்டு ஆலயத்துக்கு வந்தார் ஆலயத்துக்கு வருவது நோக்கம் என்ன அண்ணே எப்படிய இந்த ஆறாதையில் உடைய மகத்துவத்தை உண்மை நான் காண வேண்டும் என்ற ஆசை உடையவர்களாக நாமும் இருக்க வேண்டும் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உடைய வல்வமையும் மகிமையும் கண்டிப்பாக அருமையான தேவடி பிள்ளைகளை இந்த ஆசையோடு யார் தேவாலயத்துக்கு வருகின்றார்களோ காணப்படுகின்றோ அவ நிச்சயமாக காண்பார்கள் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் மக்கள் இன்று நமது சில பாடு என்று ஒரு பாட்டு பாடும்போது நான் எட்டி பார்த்தேன் அவ்வளவு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஒரு பரவசத்தில் தான் மக்கள் இருந்ததை நான் கண்டேன் அறியாதவர்கள் இதெல்லாம் எதற்கு அவசியமா என்று எண்ணுகிறவர்கள் இப்படியெல்லாம் தேவையா என்று எண்ணுகிறார் அதாவது மக்கள் என்னைக்கு என்ன என்றால் தேவனுடைய வல்லமை பற்றிய உழவர் அசாதாரணமாக எண்ணுகின்றார்கள் சில பட்டதாரிகள் படித்தவர்கள் பெரியவர்கள் என்று என்னப்படுகிறவர்கள் ரொம்ப அற்பமாக சொன்னல் எண்ணுகின்றார்கள் ரொம்ப நாசுக்கார கட்ட ஆராதித்து உட்கார்கள் எழுந்திருங்கள் உட்கார்கள் எழுந்திருங்க சொன்னதை சொல்லுங்கள் என்று ஆராதிக்கிற கூட்டங்கள் இருக்கிறதல்லவோ அந்த மாதிரி இருக்கே எண்ணுகிறார்கள் அதனால் பக்தர்கள் என்ன எண்ணினார்கள் உங்களுடைய சரிதாரத்தில் நான் வந்து உன்னை பார்க்க ஆசையோடு அழைத்து வந்தேன் வல்லமை மகிமையை கண்டேன் வழிபாட்டது ஆசையாக இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் வல்லமையை கண்டேன் என்னுடைய சரீரத்தில் உன்னுடைய மகிமையை கண்டேன் உங்களுடைய சபை உருவாவதற்கு முன்னாலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்த ஆதிக்குரிய பயணத்தை ஆரம்பித்தேன் ஒரு நாள் ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் இருக்கும்போது வேறொரு இடத்துல என்னுடைய ஆசை வந்து அதாவது இந்த ஆறாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் கத்திய மகிமையை காணணும் கத்திய பிரசனத்தை உணரணும் என்றுதான் நான் ஆதைத்து அன்றும் இன்னும் சொல்லுகிறேன் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு மகிமை என்று இறங்கினேன் மகிமை அதாவது என்னுடைய பாடி ஒன்றும் எங்கே இருக்கிறேன்னு தெரியாது கூட ஆனால் எல்லாரும் இருக்கிறேன் தெரிகிறது வான நூல் மாறிக்கிறது அதாவது சொல்ல முடியாத மகிழ்ச்சி நிரப்பினது ஆறாவனையின் நெரிசி விட்டு எல்லாரும் கூடினார்கள் பக்தியாருக்கிறது தெரியும் அவரை கேட்க அறிவி கடவுடைய மயமே என்று உணர்ந்து கொண்டார் நான் என்ன உணர்ந்தேன் இது ஞான திருஷ்டி என்று எனக்கு தெரிந்தது கட்டுரை நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது நான் நியாய திருஷ்டி அடைந்து என்று அங்கே தரிசனத்தை கண்டு சொல்லுகின்றார் பார்க்கிறோம் அருமையான ஜபுள பிள்ளைகளே நம்முடைய தனிப்பட்ட ஜெபிலையோ ஆலய வழிபாடோ ஆறாவிலையோ நம்முடைய ஆசை எப்படி இருக்க வேண்டும் பார்க்க வேண்டும் தரிசனத்தில உண்மை பார்க்க ஆசையா இருந்தேன் உண்மை பார்க்க ஆசையாயிருந்த போது நீர் வழிப்படும் போது என்ன வல்லமை மகிமை அலையலையா ம தேவன் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் உமாலே ஒரு சேலைக்குள் பாய்வேன் தமால ஒரு மல்லலை தாண்டுவேன் வல்லமையுடைய தேவனை பார்க்கலாம் என்று அவர் எப்படிப்பட்டவர் வல்லமை உள்ள தேவன் எதையும் சாதிச்ச வல்லமுடைய தேவனாக அவர் இருக்கிறார் என்று நான் காண்கின்ற அந்தவராக தேவனை பிடிப்பதற்காக வந்தார்கள் கூட்டத்தோடி அவரை பிடிப்பதற்காக வரும்போது ஒன்று கையிட்டவில்லை அடிக்கவில்லை பிடிக்கவில்லை யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் யாரை தேடுகிற எல்லாம் எல்லாம் மயக்கத்தில் நடக்கிறார்கள் வல்லமையை பாருங்க அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறார் யாரிட்ட பிடிக்க வேண்டும் இவர் ஒப்பு கொடுக்காம ஒருவர் அவர் பிடிக்க முடியாது ஆண்டவராக செலவில் அடிக்கப்பட்டார் அந்த வேலைக்குள்ளே பிரவேசித்தார் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் தனது பாவம் மன்னிப்புக்காக மரிச்சே ஆக வேண்டும் என்பது சுத்தமாக இருந்த தன்னை ஒப்புக் கொடுத்தார் ஒரு விஷயம் கவனம் மூணு தடவை கவனம் இதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுமான நீங்க முடிவு என்றால் மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மாத்திரமல்ல பாவத்தை சுமத்தி தான் அந்த பழிமுறைகள் அடிக்கப்பட வேண்டும் மறித்தால எல்லாருடைய பாவியாக அவர் விரும்பவில்லை தேவையில்லை அவர்களை ஒப்பு கொடுத்தார் இப்படி நான் என்ன பார்க்கின்றோம் எல்லாரும் மனைவி கிடக்கிறார்கள் பழைய தட்டி எடுக்கிறார் யாரை வல்லமை குறைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு யாரு தேர்தல் என்று கேட்டு அப்படியானால் போக விடுங்க ஒப்புக்கொள் என்று நாம் காண்கின்றோம் அருமையான தேர்வு பிள்ளைகளை கருத்தர் யார் அவரை பற்றி அறிந்து விளக்கிட்டாரே அது தெரியும் பக்தர்கள் சொல்லுகிறார்கள் இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கைய ஏற்படுகிறா இருந்தாலும் அன்புக்கு பிரிக்காது என்று நிச்சயத்திருக்கிறேன் இவைக்கப்பட்டது கிறிஸ்துக்காக இந்த உலகத்தில் ஏற்பட்டாலும் கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்துவை விட்டு கண்டவர்கள் இப்படி சொல்லுவார்கள் சொல்லி இருக்கிறது எழுதி தரப்பட்டிருக்கிறது அப்பத்த பவுல் சிறச்சாலையில் இருந்த அந்த சிறைக்குடியை நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வருஷத்துக்கு முன்னால பாசனிக்கு ரோமாபரியில சென்றிருந்த போது அந்த சிறைச்சாலையை பார்த்தோம் எவ்வளவு நடிச்ச ஓட்ட போட்டிருக்கு அங்கிருந்துதான் ஆகாரங்கள் கொடுப்பார்கள் போற இந்த குண்டுக்குள்ள எத்தனை வருஷம் கிடந்தாரு தெரியாது துணி மாத்தினாரா என்று தெரியாது குளித்தாரா என்று தெரியாது அவர் என்ன ஆனாருன்னு தெரியாது கொல்லப்படுகிறேன் எழுதி அடிப்பார்கள் போது அடிக்க கொண்டு போக போது ஆட்டை போல் அடிக்கப்பட்டிருக்கிறார் எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில மனிதனுக்கு ஏற்படுகிற உபத்திரம் பசியோ நிர்வாகமோ நாசமாசமோ பட்டயமோ என்றெல்லாம் எழுதிக்கொண்டு இவையெல்லாம் ஏற்படுவாங்க பிரிக்காது அருமையான உலக இந்த எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது ஆலயத்தில் போய் நடுவரையே உய பார்க்க ஆசையாக ஆசை உமை பார்க்கலாம் இருந்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் மாறிவிட்டார்கள் எலுமிச்சங்காய ஒன்னா வரிசை வைத்து விட்டால் என்பது உப்பை வேற எலுமிச்சங்காய பிரிக்க முடியாது என்ன பேர என்னது ஊர்காய் உப்பை எலுமிச்சமத்தை வரசு வைத்து விட்டால் அதாவது திரும்ப சில நாட்களுக்கு அழித்து நீங்கள் எவ்வளவுதான் கலைனாலும் கழிந்து கழிவுதான் போகின்ற அது உருப்படியாக ஒரு எலுமிச்சல் சுவையாக எடுக்க முடியாது உப்பை தனியாக இருக்க முடியாது ரெண்டு மிக்சாகிவிடும் என்று நான் காணுகிறோம் அருமையான தேவையான பிள்ளைகளே கிறிஸ்துவை கண்டிருந்தால் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை அறிந்த மனிதன் அருமையான தேவடி பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளை வச்சு பெருமை பாராட்டுகிறோம் சிலர் சொல்வார்கள் நான் ஆவினால் சொல்ல மாட்டேன் உறுதியுடைய எல்லாரும் சபையாக இன்று இருக்கிறார் சிலது பிரிந்து கிடக்கிறது என்றால் எடுத்து நெல் அள்ளி வீசும்போது சாதியோட சில நல்ல நெல்லும் போய்விடும் திருப்பியை எடுத்து புடைப்பார் புடைத்து குழப்பம் நல்ல நெல்லோடு சேர்த்து போடும் அப்படித்தான் இருக்கிறதோடைய மணிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று நிற்கின்றது ஒரு கல்யாண வீடு ஒரு விருந்து வீடு ஒரு பிரதவினால் நிறைய பேர் கூடுவார்கள் சந்தோஷமான கலிப்பான இடம் என்று சொல்லி துக்க வீடா இருக்கிற இடத்திலேயும் நம்முடைய வாலிபுரின் பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளும் அங்கே முன்னுக்கு நின்று பிரயாசப்படுகிறது நான் பல இடங்களில் அவர்களுக்கு நேரடியாக சொல்லக்கூடாது சொல்லி அவர்களை விலகின படித்து விடக்கூடாது என்பதற்காக சொல்றது இல்லை உற்சாகப்படுத்துறதாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள வேறு எண்ணங்களை வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறது இல்லை மனதில் நான் அவர்கள் வைத்திருக்கிறேன் துணை இறந்த அந்த நாளிலே அதனுடைய வாய்ப்பு நான் கலரத்தோட பார்த்தேன் வாய்ப்பு எல்லோரும் இருக்கிறாங்க போன அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த சபை எங்கே இருக்கிறது அப்படி என்ற அதாவது இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு சுக்கம் என்றால் இவ்வளவு பேர்களும் அதோடு பாலியல் மையங்களும் வந்து நிற்கிறார்களே அப்படி என்றால் இது ஒரு சனி இயக்கம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒரே சரீதமன்ற உணர்வை பெற்றிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் என்பதை பிரஜாதிகளும் கண்டு அவர்கள் ஆச்சரியப்படும் முடியாக இருக்கிறது இப்படி பல இடங்களில் நான் பார்க்கின்றேன் ஏன் அவர்களுக்கு சொல்லுகிறது என்றால் அடைய வேண்டிய ஒரு லட்சம் இருக்கிறது அந்த லட்சியத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்பதால் நம்முடைய எதிர்பார்ப்பு பரிசு ஜீவித்து அவர்கள் அடைய வேண்டும் வசனத்தினுடைய நல்வாழ்க்கை செய்ய வேண்டும் செய்கிறார்கள் இன்னும் செய்ய வேண்டும் செய்த உலகிற்கு நான் இயசுவை கண்டலை மாத்திரம் நமது முறை இயசுவை காண வேண்டும் என்னை பார் இயசை பார் என்று சொல்வதற்கு நம்முடைய அழுத்தமாக வேண்டும் என்பதான் நம்முடைய நோக்கம் நான் சில தினங்களுக்கு முன்னால பல்வேறு கூட சொல்லி இருக்கின்றேன் நம்முடைய சகோதரர் அல்புக்கோட்டையில் இருந்து வள்ளியூருக்கு ஆராய்ச்சிக்கு வருவார் இதுக்கு நம்முடைய சபை இல்லை ஆரம்ப காலம் அப்போ அவரு ஒரு இழந்த விவசாயி அவர் பைபிளையும் பாட்டுபோக்கையும் ஒரு சாக்கு பை இந்த சாக்கு பை அந்த பை குழுவை சுற்றி மேல ஒரு டிரெஸ்ஸை வைத்துக் கொண்டு அவர் வருவார் ஒரு நாள் பஸ்ல வரும்போது உங்களை லெதர் பேக் வச்சிருக்கீங்க ஒரு சாக்கு பேக்கெல்லாம் வச்சிருக்கிறேன் இல்ல எப்படி கண்டு பண்ணீங்க தம்பி முகத்துல தெரியுது அவர் ஒரு புரஜாதிக்கார மனிதன் அவர் ஒரு தேவருடைய மனுஷரே கண்டுபிடிக்கிறார் லட்சம் சேப்பா இருக்கிறதுனால லட்சணம் இருக்காது கருப்பா இருக்கிறதுனால லட்சணம் போய்விடும் செய்யாரு கருப்பா இருந்தாலும் அப்படித்தான் பைபிள் சொல்றது சொல்லவில்லை ஒரு மனிதன் அதாவது நல்ல ஜபஜீவி உடையவனாக கத்தரோடு இருக்கிற மனிதன் ஜபஜீவி உடையவனாக இருந்து வெளியே போனாலும் அவனை பார்த்தோன்னே தெரியும் ரோட்ல சிலரை பார்க்கிறோம் முகத்தில ஐஸ்வர்யம் இருக்கு அப்ப அவர் சொல்லி இருக்கிறார் ஆமா நான் கிறிஸ்தவன் தான் அப்ப அவர் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார் தம்பி இப்படிதான் இருந்து பலர் கொஞ்ச நாள் போறாங்க அவர் இப்படி ஆயிடுறாங்க என்னை பாருங்க ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார் பரிசோசனத்துக்கு எதற்காக மக்கள் கூடுகின்றார்கள் சொல்லாமலாத சூழ்நிலைகளா இன்னைக்கு தேவாலயத்துள்ளே நடக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் என்னெல்லாமோ நடக்கின்றது சிலர் பிறருடைய உடையை பார்க்க போகிறார் சிலர் ஆவரணங்களை பார்க்க போகிறார் என்னத்தெல்லாமோ பார்க்க தேவாலயத்துக்கு போகின்றார் என்று நான் பார்க்கின்றோம் ஆனால் இங்கே தேவையுடைய மனுஷன் எதை பார்க்க போனார் பார்க்குவை பார்க்க சொன்னார் ஆலயத்தில் போய் உங்களுடைய உண்மை பார்க்க ஆசையா வந்திருக்கின்றேன் உண்மை பார்க்க ஆசையா இருந்தேன் உண்மை கண்டவுடனே உம்முடைய ரூபத்தை காணவில்லை வல்லமை உண்மையா என்னை பார்க்கிறது அவரை ஆட்கொண்டது அந்த வல்லமையை கண்டவுடனே இவரை ஆட்கொண்டு விட்டது என்னை நான் பார்க்கிறேன் அருமையான தேவையான பிள்ளைகளே அதனால்தானே அவர் சொல்லுகிறார் அதாவது நூற்றி ஐந்தாம் செஞ்சிதான் நான்காவது வாழ்க்கையத்தில் சொல்லும் போது கர்த்தரையும் கத்திரையும் அவர் வல்லமையை நாடுங்கள் அவர் சமூகத்தை நிச்சயமும் மகிமை உண்டாவதாக ஜபஸ்திற்கு போகும் போதெல்லாம் தேவன பிள்ளைகளே பர் சுட்சா பெற்றுக் கொண்ட கத்திர பிள்ளைகளே கத்தரையும் வல்லமையையும் நாடுங்கள் வல்லமை இருக்கிறது நான் நேற்று கூட சொன்ன ஸ்ரீலங்கா போய் இருக்கும்போது நான் சொன்ன ஒரு ஒரு ஆலயத்தில் மெசேஜ் கொடுக்கும்போது நம்ம ஆட்கொள்ளணும் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது நீங்கள் காலையில் எழுந்திரடனே ஆவியில நிறைந்து அந்த ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்ளும்படியாக இடம் கொடுக்கணும் அவரை சந்தோஷப்படுத்தணும் அவர் நம்முடைய உடம்பில் செயல்படணும் படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு அணுக்களையும் அவர் அதாவது செயல்படுவதற்கு அந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அருமையினால்தான் கத்தரை மாத்திரம் இல்ல கால ஜபத்திலே ஜபத்தில் வல்லமையும் ஏதோ சோர்வா இருந்து அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டு மணி ஏற்றி பார்த்து ஒரு மணி நேரம் ஜவுமடித்திமிடம் ஜெமணினாலும் சரி வல்லமை நம்முடைய ஆட்கொள்ளும் அந்த வல்லமை ஆட்கொள்ள வேண்டும் என்று கட்டு வார்த்தை சொல்லுகிறது ஒன்பதாம் சங்கீதம் ஆறாவது வாக்கியத்தில் வாசிக்கும் போது அந்த வல்லமையை பெற்றுக் கொண்ட சொல்லம் உள்ளது சிங்கம் கட்சிக்கிறதே யார் பயப்படாமல் இருப்பார் கத்தனை பேசுகிறார் யார் கேட்குற சொல்லாம இருப்பாங்க உள்ள இருக்கிறது என்னது கோத்திர சிங்கம் இத்திர சிங்கம் நமக்குள்ளே இருக்கிறது மிருகங்களுக்கெல்லாம் ராஜா சிங்கம் என்று நாம் அறிவோம் இந்த சிங்கம் இற தேடி போகிறது இல்லை கவிக்குள் இருந்து சத்தத்தை விட்ட உடனே மிருகங்களெல்லாம் அடித்து ஓட தெரியாமல் அந்த கவி சொல்ல விழுந்து விடுமா ஓடி போய் பிடித்துக் இந்த கட்சி பிள்ளை மற்ற மிருகங்குடைய ஆண்டவர் என்ன யூலா கோத்திரம் நான்கு நாவெல்லாம் சிங்கக்குட்டிகள் அந்த யூலா சிங்கம் கற்றுடைய சத்தம் உள்ளது ஹால அந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் அதே இல்லையா மற்றவர்களுக்கு அது கிடைவெடுப்பாக இருக்கும் பாவம் கிடைவெடுப்பாக இருக்கும் ஆதான் இவர்கள் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான நேரத்தில் இயேசுவோடு உறவிக்கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் கட்டளை மீறிவிட்டார்கள் கட்டளை மீறினபடினால தேர்வ சத்தனை எப்பொழுது கேட்கும் ஓடி போய் அவர் அணைத்துக் கொண்டு உலாவார்கள் இப்ப என்ன எங்க இருக்காங்க ஒழித்து கிணக்காங்க யாருக்கு சந்தோஷம் யாருக்கு பயம் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறான் அதற்கேவரையோட்டத்திலே சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து கொண்டே நின்றான் யாருக்கு பயம் யாருக்கு பயம் பிரசங்கும் போது கல்யாண திகளை இந்த தசமாக பேசுற வார்த்தை தானே மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு பிரமாணங்களை கை கொள்ள அவர் போதிக்க சொன்னார் போதி முடித்து ஆறாவணை முடிந்து ஒரு அம்மா கதவரத்திலே நின்று தெரி கேள்வி சரி பண்ணுவாங்க நீங்க என்ன விசேஷமா கேட்கறீங்க கட்சுடைய சத்தம் யாருக்கு மகத்தை உண்டாக்கும் கற்றோடைய சத்தம் பேசப்படும் போது யாருக்கு எச்சரிக்கை உண்டாக்கும் யாருடைய கவக்கத்தை ஏற்படுத்தும் யாரை ஒழிக்க வைக்கும் பிள்ளைகளே தேவதை தோட்டத்தில் கேட்டு ஓடி வந்து மகிழ்ந்த நான் இன்னைக்கு ஒழிந்து கிடக்கிறேன் தேவத பயந்து ஒழிந்தேன் கட்டண சத்தம் உள்ளது சபத்துரிமை வாழ்க்கையா சென்று வல்லமையை மெய்மை கண்டு தேவனை பார்க்க ஆசையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அருமையான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வதற்கு சமூகத்தில் நான் இன்னும் கத்திரிக்காய் பெரிய காரியங்களை செய்ய உலகுக்கு கத்தனை காண்பிக்க நம்ம வல்லமை வேணும் இல்லையா இல்லையா மனிதருக்கு உயிர் இருந்தோம் பலம் என்ன பிரயோஜனம் உயிர் இருக்கு உயிர் இருக்கு செய்ய முடியவில்லையே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வல்லமை கத்தனுடைய தேவனுடைய வல்லமை உள்ளது கத்தனை வல்லமையை நாடுங்கிறது உண்மையை பார்க்க தேவரை பார்க்க யார் யார் ஆசைப்படுகிறார்கள் அவர்களுடைய வல்லமை இறங்கும் கத்துடைய வல்லமை இறங்கும் அது எழு கத்து வல்லமை அது எழுவியா அதை கத்துடைய சத்தத்திலே தணிக்கும் போது பெண்மான்ங்களை ஈரம் பண்ணும் காவிய சுதாரங்களை மனாந்திரத்தை இஸ்ரேல் அதிகமாக அடிவாரத்தில் நின்றார்கள் உள்ளங்களில் எல்லாம் அதிர்ச்சி ஏற்பட்டது எங்களுடைய கத்தர் பேச வேண்டாம் அந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடியவில்லை நீர் கேட்டு எங்களுக்கும் சொல்லும் அருமையான தேவைய பிள்ளைகளே கத்தோட சத்தம் வாழமை உள்ளது தேவனை பார்க்க யார் ஆசைப்படுகிறார்களோ இறங்கிட்டு எதிர்ப்பு சக்தி இல்லை நான் எப்படினாலே உங்களுக்கு சீக்கிரமாக நோய் வந்து அட்டாக் ஆகிறது ஒரு சின்ன குழந்தை காத்து அடித்து விட்டால் உங்களோட காரணம் என்ன என்றால் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொல்கின்றது போல கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிக்கடி சோர்வு அடிக்கடி பெண்மாற்றம் அடிக்கடி தேவ சமூகத்தை மறக்க அடிக்கடி ஜிபவேளங்களை மறக்கிறது வேதத்தை மறக்கிறது நீடைய வேதத்தை மறந்தப்டின்னா நானுடைய பிள்ளைகளை மறக்கிறது இப்படியெல்லாம் வருகின்ற காரணம் என்ன உடம்புல வல்லமை ஆத்மீகத்தில் வல்லமை இல்லை கத்துடைய வல்லமை இல்லை வல்லமை இருக்குமானால் அவைகள் சகலத்தில் சாத்தம் கொண்டு வருகிற சகல கீழ அவைகள் தேடும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வல்லமை நாம் நாட வேண்டும் என்று கற்றுடைய நாமத்துக்கு மகிமையாக கேட்டுக் கொள்கிறேன் தேவனை பார்க்க முடியும் ஜெபிளை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரை பார்க்க யார் யார் விரும்புகிறார்களோ ஒரு வல்லமையுடைய தேவன் மகிமை மாட்சிமையும் மகத்துவம் உள்ள தேவன் மகிமையுள்ள தேவன் என்று கண்டுகொள்வாரே சகை அப்படித்தான் பார்க்க விரும்பினார் ரட்சகர் என்று அறிந்து கொண்டான் இங்கே சங்கிருக்காரன் ஆண்டவரைத்தான் பார்க்க ஆலயத்துக்கு சென்றேன் என்கிறார் வல்லமை மகிமையும் கண்டேன் என்கிறார் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை நம்முடைய ஆசை அதிகார நாற்பத்தி வாத்திலே அந்தவராய் எஸ் கிருஷ்ண சொல்லுகிறார் என்னை தொட்டது யார் வல்லமை புறப்பட்டு சென்றதே உணர்கிறேன் என்னுடைய வல்லமை இன்னொரு இடத்திலே போய் அவர்களை அங்கிருக்கிற கேடுகளை ரட்சித்திருக்கிறது மாற்றியிருக்கிறது என்று அவர்களை காண விரும்பி இப்படி சொன்னார் என்று நாம் காணகின்றோம் அதற்கு ஏசி என்ன வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் ஒருவர் என்னை தொட்டதோண்டு என்றார் ஆச்சரியமா இருந்தது அவ்வளவு தளமான கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் அவர்கள் நடித்துக் கொண்டு போகின்றார்கள் போகின்ற போது ஆண்டவர் சொல்லுங்க என்னொரு தொற்று என்ன ஒரு ஆள் என்றார் சீனர்களுக்கு கொஞ்சம் இருந்தது என்ன இவ்வளவு நடித்துக் கொண்டு போகும்போது என்னை ஒரு மக்கள் அல்லாதவர்களுக்கு ஆயுக்குரிய காரிகளை பேசினால் விளங்கார் விளங்கிறது அறியல் அது அப்படின்னால என்னை ஒரு ஆள் தொட்டல் நெருக்கி இடிச்சு முறைக்கு போன்றாங்க நடக்க முடியாது வல்லமை புறப்பட்டது என்னை ஒரு ஆள் ஒரு பெரும்பான் சிறி பனிரெண்டு வருடமாக வாழ்க்கையில வருத்தப்பட்டு பழங்களால் வைத்தி வருத்தப்படுத்தப்பட்ட முடிவு பண்ணினார் மனிதனால் எனக்கு லட்சணியம் மனிதர்களால் எனக்கு குரல் இல்லை நான் தொழுவேன் என்ற நிலையில் அவள் இயேசு போய் தொட்டார் அந்த பெண்ணானவள் அவளும் என் கூட்டத்தொழில உள்ளே நுழைந்து வஸ்தலத்தை தொட்டார் அங்கிருந்து வல்லமை பாஸ் ஆகிறேன்ட்டால் அவரிலிருந்து வல்லமை வந்து அவர்கள நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து போட்டது வேதனை அகற்றி போட்டது அருமையான தேவிட பிள்ளைகளை நம்மை நீண்ட நாள் பின்பற்றி வருகிறேன் அவர்கள் விடுதலை பெற நீங்கள் பரிசு சலத்துல போகும்போது ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டுகளே இன்று நான் உண்மை காண வேண்டும் இன்றும் வல்லமையை நாம் பார்க்க வேண்டும் மையம் என்று வேதம் சொல்லுகின்றது இந்த சிறு இயேசுவை சொன்னால் இயேசுவின் வல்லமை புறப்பட்டு போய் அவரை குணமாக்கி தீ அதை உணர்ந்து சொன்னார் என்று நாம் காண்கிறோம் இதை உணர்ந்த பர்சுத்வானாகிய போசனாகிய பகலும் அவர் இப்படி ஜெபம் எழுகிறார் பிரிப்பேன் மூன்றாவது காரம் பத்தாவது வாங்க ஒரு வசதி அவரையும் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்துக்குள்ளாக எப்படியாவது நான் மறுத்தோவில் இருந்து உயிரோடு எடுப்பதற்கு தலையாக மறுக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக நான் கற்றுக்கொள்ளப்படியாக வரும்போதுதான் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக முடியும் என்பது நான் உணர்ந்திருக்கிறபடியால் இந்த உயிர்த வல்லமை இறங்க முடியாமல் என்னென்ன தடைகள் ஆண்டவர்களுக்கு இருக்கிறதோ அதை நஷ்டமாக குப்பையாக எண்ணுகிறேன் இது நமக்கு ஒரு சொன்ன அலங்கரிப்பு ஒரு சொன்ன அழகை நம்மால் விட முடிகிறது இல்லையே நம்ம எப்படி உயிர் சிறந்த வல்லமை அடைய முடியும் அலங்கரிக்கப்போ அந்த தேவன் அவருடைய உயிர் சேர்ந்த வல்லமை நமக்கு தர வேண்டும் என்றால் பாடல்களின் ஐக்கியத்துக்குள்ளாக ஆகி நாம் அந்த உயிர் சேதலை பங்கு பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தடையா இருக்கிறவைகளை நீக்க வேண்டும் அறுதியான தேவருடைய பிள்ளைகளை எப்படியா என்னுடைய உயிர் சேர்ந்த வல்லமை நான் பெற்று கற்று வருகைக்கு ஆயக்கப்பட வேண்டும் என்பது அப்ப சொல்லார் பவுருடைய ஆசையாக இருந்தது அந்த ஆசையை அவர்களை நிறைவேறப்பட்டது அவர் கடைசியில் என்ன சொன்னார் என்றால் கத்திரா யோசு கிருஷ்ணனுடைய வருத்தப்படுத்தாத அருமையான தேவையான பிள்ளைகளே பிரயாசப்பட்டவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் நாம் இன்னொரு என்ன பார்க்கின்றோம் பெருசுரத்தில் பார்க்க ஆசையா இருந்து வல்லமையும் அந்த வல்லமை உயிர் தந்த வல்லமை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையே சொன்னார் அவரை கல்லறையில் வைக்கும்போது அங்கே யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றார் ராஜா அவர்களிடத்தில் அந்த எத்தனை உயிரோடு இருக்கும் போது நாள் உயிரோடு எழும்புகிறேன் என்று சொன்னார் எத்தர்கள் எல்லாம் நீதிமான என்ன சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அரண்மனை அந்த கல்லறைக்கு முத்திரை சீல் வைக்க வேண்டும் சரியான காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு முத்திரை போட்டார்கள் கல்லுக்கு பெரிய கல்லை வைத்து மாறாங்கல்லை வைத்து கல்லறை மூடி நம்மளது தான் அங்க அதாவது குகையில கலரை வெட்டி அதில் மேலே கல்லரை மூடி விடுவார்கள் ஆவரணம் போன்ற வருஷத்தோ ஆண்கள் எல்லாம் பெரிய குகைகளை விலைக்கு வாங்கினார்கள் அந்த குகைக்குள்ள செல்ப்பு செல்பாக வைத்து அதிலே மாடி வைத்து அடிக்கடி போய் அதாவது அதற்கு மெடிசன் இட்டு வராத அளவுக்கு உருவமா இருக்கும்படி வைத்திருப்பார்கள் அடிக்கடி போய் திறந்து பார்ப்பார்கள் இப்படி அந்த கல்லறைகள் கல்லறைக்கு மூன்றாவது வல்லமே இறங்கியது கல்லெல்லாம் காற்றுல பட்டம் மறக்கிற மாதிரி பறந்தது தூக்கி ஈஸப்பட்டது போச்சி அவர்கள் அவருடைய கையிலிருந்து ஆயிரம் பக்கம் ஆளுநர் பக்கம் போய் விழுந்தார்கள் வல்லமை அவர் பெற்றுக் நாம் காணுகிறோம் இன்றைக்கு அது தேவை அருமையானவர்களே தேசத்தில் பலவிதமான சட்டத்திட்டங்கள் கொள்கை பலமான தீவிரங்கள் சாத்தாரால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது மேற்கொள்வதற்கு அந்த வல்லமை நமக்கு வேண்டும் வல்லமை வேண்டும் இந்த வல்லமையை நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்கிறார் அவரை பார்க்க ஆசையா இருந்தேன் வல்லமை மகிழையும் கண்டுகிறார் வல்லமை உழைவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் சத்தனியா மூன்ற ஆதிகாரம் பதினேழாவது ஆய்ச்சி ஒருவர் வாசிக்கிறார் கத்தருவ நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் வல்லுவை உள்ளவர் அவர் ரசிக்கிறவர் அதற்காக நமக்கு இந்த அறிவு நமக்கு வேண்டும் அதான் சொன்னார் பார்க்கணும் அவர் எனக்கு இருக்கிறார் பேசுகிறார் என்னை அசைக்கிறார் நான் அவரை பற்றிய அறிவுக்கு அறிவு எனக்கு வேண்டுமே அவர் எப்படிப்பட்டவர் நோடு கூட இருக்கிறார் வல்லமை உள்ளவர் ரசிக்கிற தேவனை என்று சொல்கின்றது என்று கண்டுகொண்டார் சஞ்சீலகாரன் காவிரி ராஜா ஒரு வல்லமை உள்ளவர் மகிமை உள்ளவர் என்று கண்டுகொண்டார் மூன்றாவது சஞ்சீலன் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இவர்கள் எப்படி பண்றா என்று பார்க்க அவர் விரும்பினார் விரும்பினா இயேசுவை படித்து பார்க்கல சொல்லி கேட்கறது அறிவு தான் சில இன்றைக்கு நிறைய இன்டர்நெட்ல இருந்து கொண்டு சனிக்கிழமை இன்டர்நெட்ல இருந்து செய்தி எடுத்து மணி சபைக்கு பேசுகிறோம் இருக்கிறாங்க நிறைய நூல்களை படித்து அதிலிருந்து இயேசுவை அறிந்து கொண்டோம் என்று உண்டு இது ரிசித்து பார்க்கிறது அதற்கு மாறான ஒன்றுமே இல்லை அவ்வளவு மையமே பறிஞ்ச தேவன் அவரை ரிசித்து பாருங்கள் ஏதும் சொல்லுகிறது ஹலே இல்லையா பாரு பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியம் ஒரு மனிதன் கீர்த்திய கேள்விப்பட்டவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க இன்று அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக விழுங்கால் படித்து நல்ல போது ஜீவனை நல்ல போது நல்லவர் நல்ல போதிக்கிறவர் போதைகளை சிறந்தவர் எதை கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லுகின்றவர் இவருக்கு நிகரானவர் இல்லை என்று கேள்விப்பட்ட வாலிபன் நித்தியத்தேவன் பரவசண்ட நான் கேள்விப்போகிறேன் நான் என்ன சூழல் உண்டு கேட்டான் நல்ல போதுகளுக்கு அதுமாரி அருமையான அநேக பிரசங்கல் நடக்கின்றது அதாவது படித்து பார்த்து சொல்லுகிறவர்கள் நெய்யிறார்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவனை பர்மகத்துக்கு போகிற வழியும் பெரியார் ஆனால் இப்படி நாளை கேட்டார்கள் பர்மகத்துக்கு போக நித்திய ஜீவனை சோதனைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு தடை இருக்கிறது அந்த தடையை நீக்கினால் போகலாம் என்று சொன்ன போதும் அவனை நீக்க மிகவும் மனம் சடைந்து என்னோட வீட்டுக்கு போய்விட்டான் என்று நாம் காணும் கேள்விப்பட்டு படித்து வருகிறார்களோ அவர்களுக்கு எப்படி அசிரியமான வார்த்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஐயா குறை இருக்கிறது கே சொல்லுகிறார்கள் இதனால் தான் உங்களுக்கு நன்மை இல்லை நீங்களுக்கு துணைப்பள்ளையாக ஆக முடியலை என்று சொன்னால் ஐயோ இங்கே போனாலும் அதை விடு இதை விடு என்ன நமக்கு வேண்டாம் அந்த வழியை விட்டுவிடுகிறார்கள் அதனால் நல்லா போகிறார் என்று அறிந்திருக்கிறார்கள் நல்ல போது எவ்வளவு பேர் பாடுகிற பாடகை பற்றி புகழ்ந்து ஆனால் நித்திஜூரில் போகும் வழி அவர்களுக்கு தெரியவில்லை அவர் வழியை சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் அந்தவரை பற்றி நல்லவர் என்று அறிந்தவர்கள் உண்டு நாம் நல்லவரென்று ருசித்து பார்க்க வேண்டும் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல திரைய நாம் ரசிக்க வேண்டும் எவரையெல்லாம் ரசிக்க வேண்டும் அதாவது பழம்படி சொல்வாங்க கிராமத்தில் வாழ்ந்தவங்க சனிக்கிழங்கு என்ன சொல்லுவாங்க தெரியாது கப்பக்கிழங்கு மர சீனிக்கிழங்கு இருக்கு சீனிக்கிழங்கு என்று அது கொடியில மேல கொடியான படம் கீழே கிழங்கு பண்டிகை அந்த ஊர்ல இருந்தால் ராத்திரியே போய் உழுதம் சாப்பிடும் மேடம் அது என்னதான் அடித்தாலும் சரி என்னதான் குடும்பம் பண்ணினாலும் சரி ஆக தூங்குற போய் அது சொல்லுவாங்க சீனிக்கிழங்கு தின பண்ணி சரி அழித்தாலும் சரி அறுத்து போட்டாலும் அங்கெல்லாம் புரியும் அதே மாதிரி பார்த்து விட்டார் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து விட்டார் எந்த சூழலையும் அவர் நல்லவர் அல்ல கெட்டவர் என்று சொல்லவே மாட்டார் ஓ யோகங்கள் உள்ளடங்கினால் தேவனே குறை கூறவும் இல்லை அப்படித்தான் என்றார்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே அருமையானவர்களே நமக்கு தேவன் நல்லவராக மூன்று முதலாம் அதிகாரத்தினால் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே ஆசாப்பு என்று சொல்லப்படுகிற தேவ மனிதன் தீர்க்கன் இப்படி சொல்லுகிறார் கிறிஸ்தவராக இசைவனுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் நல்லவர்களே இருக்கிற சிலவருக்கு நல்ல ஒரு கசப்பான ஒன்றை போட்டாலும் செய்யும் வாயில கசப்பு இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய பிரியமில்லாதவர்கள் இருந்தால் கருத்தை நல்லவர் இல்லாத போல பிரியம் கருத்தை நல்லவர் என்பவர் சுத்தம் பார்க்க நாம் விட வேண்டியதை விடணும் நீக்க வேண்டிய நீக்கணும் நீக்கிவிட்டு எனக்கு காண்டி விழா நிச்சயமாக காண்பிப்பார் நீங்கள் தெய்வமானால் எனக்கு தரிசனமாகும் என்று கேட்ட எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு எத்தனை தரிசனமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் நல்லவர் என்பதை சுத்து பாரு நல்லவர் மாத்திரம் அல்ல ஒன்று பே திரு இரண்டாவது காரம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் பொறாமைகளையும் ஒழித்து விட்டுவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கம் இல்லாத ஞானப்பாளன் மேல் வாங்கியா இருங்கள் சுற்றி பார்த்து சாதவி கவனத்தையும் நம்ம ஒரு பெரிய பட்டியலே வாசறோம் அவைகளெல்லாம் விட்டுவிட்டு எப்படி இருக்கணுமா புதிதாக பிறந்த சின்ன குழந்தையான அடித்து விட்டு அச்சல முட்டைன்னா ஓடி வந்து வாங்கி விட்டு மடியில உட்காந்து வேணும் அப்படி நாம் எத்தனை வருடமாக இருதயத்தினை பணக்குள்ளவர்கள் இருப்போம் யோசித்து பார்ப்போம் அப்படி இருந்தால் அதை மாற்றிக்கொள்வோம் இயேசுவை காண வேண்டுமா இயேசு நம்முடைய வாழ்க்கையில ரட்ச அறிந்து கொள்ள வேண்டுமா மகத்துவம் மகிழமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா நல்லவர் என்பதை ரிசுத்து பார்க்க தேவன உக்கருவ செய்ய வேண்டும் என்றால் நம்மளுக்கு துர்க்குணங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் சிறமான கபடி வஞ்சகம் காரியை அகற்றிவிட்டு புதிதாக பிறந்த குழந்தைகளை போல கலங்கம் இல்லாத ஞானப்பாளிகள் வேதத்தில் கலைஞருங்களா வேதமும் கையுமாக இருப்போம் கலங்கம் இல்லாத ஞானப்பால் இதை குடிக்கிறவர்களுக்கு நுழை இல்லை இதை வாசிக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டு என்று நாம் காண்கின்றோம் அனைவரும் அருமையான பிள்ளைகளே தேவ சோகத்திற்கு நான் கற்ற நல்லவர்கள் என்பதை பாருங்கள் அவர்கள்தான் வாக்கியவானுங்கள் சொல்லு அவ மாதா கும்ப அம்பி எல்லாம் பத்து வீடு பதினஞ்சு வீடு கட்டிட்டாங்களா ஆறு வீடு ஏழு வீடு கட்டிட்டாங்களா வீட்டுல ரெண்டு கார் மூணு கார் நிச்சயதான் பெரிய இவர் மீன் வாங்க போகும்போது இவர் வந்து பத்து ரூபாய்க்கு சாத மீனும் ரூபாய்க்கு பெரிய ஒரு மீன் வாங்க காட்டுநாரம் மாதாவை கும்பிடனால கும்பிடு அருமையான தேவடி பிள்ளைகளே இதுக்காக தானா இதுக்காக தான் யோசனை கும்பிட்றாங்களா இதுக்காக தான் யோசனை கும்பிடுறாங்களா அதுக்கு நான் சில உதாரணமும் சொன்னேன் அருமையான தேவடி பிள்ளைகளே கருத்து நல்லவர்கள் ருசுத்து பாருங்கள் அவருமே நம்பிக்கையா இருக்கிற மனிதன் மற்றபடி நாலு வீடு அஞ்சு வீடு பத்து யார் பாக்கிவானுங்கள் சொல்லவில்லை பாக்கியவான் யார் பாக்கியவான் யார் தேவையார் பார்க்கின்றார்களோ இந்த ருசி உலகத்தில் என சாப்பிட்டும் இல்லை என்று நாம் காணுகிறோம் அவ்வளோ டேஸ்ட் உள்ள ஆண்டவன் அவ்வளோ பெரிய சுமமிக்கு அவ்வளவு பெரிய தேவன தேவசுந்தரம் போயிட்டாலே நமக்கு இன்பமாயிருக்கு உண்மை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதான் உண்மை தியானித்தோரே எனக்கு இனிமையா இருக்கு அனல் மொழிண்டே என்று மக்கள் சொல்லனுக்கு மயிமை அருமையால் கத்திர பிள்ளைகள கர்த்த நல்லவர் ரெண்டு ரிசுத்த பாருங்கள் ரிசுத்த பாருங்க ரிசுத்த பாருங்க தடகத்தில் தாயம் உள்ளவர் ரெண்டு கடமையானவர் அல்ல ஒரு இறக்கம் உள்ள தேவன் என்னுடைய தாய்தேவ பணியோட இறக்கம் உள்ளது நமக்கு இறங்குகின்றவர் தயவு உள்ள தேவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றும் துருப்புத்திகள் இல்லத்தில் இருக்கிறவர்களை அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அவைகளை அகற்றிவிட்டால் நமக்கு எப்பவுமே தேவன் இன்பமானவராக இருப்பார் ஹலோ இல்லையா அந்த பிரகார நம் செய்வமாக நேரம் கடந்து விட்டுவிடுவேன் தேவனுக்கு மைனா கட்டுற பிள்ளைகளே நாட்கள் நாம் கண்டுகொண்ட காரியம் என்ன என்பதை சகைவு கண்டு தேவன் வல்லமையும் மகிமையும் உள்ளவர் என்பதை தாவில ராஜா தெரிந்து கொண்டார் அதே சங்கீதக்காரன் தான் வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்க அவர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல நல்லவர் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றன கருத்தர் தயவுட நாம் எத்தனை என்ன போனாலும் சேர்த்துக் கொள்கிறார் தயவு பாராட்டுகிறார் அன்பு பாராட்டுகிறார் என்று வேதம் சொல்கின்றது இப்படி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நாட்களிலையும் நம்முடைய ஜப வேர்மையாக இல்லாதபடி இந்த ஜிபத்தில் நான் தேவனை பார்க்கணும் தேவனை பார்க்க முடியும் தேவனுடைய வல்லமையை பார்க்கணும்